உலகத்தில் ஒரு அடியானுடைய மற்றொரு அடியான் மறைத்தால் மறுமை நாளில் அல்லாஹ் அவனை அவனது குறையை மறைப்பான் என்று நபி அணிஹில் அவர்கள் கூறினார்கள் ஒன்பது பூஜ்ஜியம்